कृष्णाय दुहे तावान ிாத்தயத்த வேற்றைக்காணையா கிருஷ்ணாஹே நமையா भगवान श्री வேதியன் அர்ஜுனனை கர்மயோகம் செய்யும்படி தூண்டுகிறார் கர்மத்தையும் கர்மயோகத்தையும் ஒப்பிட்டு கர்மயோகத்தை நீ செய்தால் உனக்கு பாபம் வராது புண்ணியமும் கூட வராது அதை நம்ம சேர்த்துக்கிறோம் பாபம் நவாப் சேசி போட்டிருக்கார் புண்ணியமும் சேராதுன்னு புண்ணிய பாபத்தை கடந்த ஒரு தன்மையை நமக்கு உண்டாக்கும் அதாவது மோக்ஷத்துக்கான யோக்கியத்தையை பெறத்துக்கான மனப்பக்குவத்தை அது கொடுக்கும்னு அர்த்தம் அதுக்காக வேண்டி பகவான் நாற்பதாவது ஸ்லோகத்தில் இருந்து தொடர்ந்து இந்த ஒப்பீட்டை பண்ணின்னு இருக்கார் இப்போ இதை முடிக்க போகிறார் இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னா கர்மத்தோட பலன் அடங்குகிறது ஆனால் கர்மயோகத்தினுடைய கர்மத்தில் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார் அதாவது கர்மயோகம் பண்ணினா மனசு சுத்தமாகிடும் மனசில் விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் ஏற்படும் அப்புறம் வேதாந்த விசாரம் பண்ணி ஞானம் அடையறத்துக்கான தன்மையை அந்த விவேக வைராக்கியம் கொடுக்கும் ஞானம் வந்துடுத்துன்னு சொன்னால் இந்த ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவாக உணர்ந்து முக்தி அடைஞ்சிடும் ஆகவே கர்ம யோகம் உயர்ந்தது சகாம கர்மம் அதாவது பலனை விரும்பி பண்ணக்கூடிய கர்மமானது மிகவும் கீழானது இதனுடைய பிரயோஜனம் அதுக்குள்ளே அடங்குகிறதுன்னு சொல்கிறார் இப்போ ஆயிரம் ரூபாயில் நூறுரூவா அடங்கிறது நூறுபாயில் ஆயிரம் ரூபாய் இல்லையே நூறுரூவாய் வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிற விஷயம் வேறு ஆனால் ஒரு நூறு ரூபாயில் ஆயிரம் ரூபாய் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி இந்த கர்மயோகம் பண்ணி அதனால நம்ம அடையிற ஆத்மானந்தம் பிரம்மானந்தத்தில் இந்த லௌகிக சுக ஆனந்தமும் அடங்கிடும் ஆனால் கேவல லௌகிக சுகத்தில் பிரம்மானந்தம் இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிய வைக்கிறார் ஆகவே நம்ம உயர்ந்த மேலான ஆத்மானந்தம் பிரம்மானந்தத்தை உணரணுங்கிறது முக்கியம் இந்த புலனின் இன்பம் பொருள்களை உறவுகளை சார்ந்து சூழ்நிலைகளை சார்ந்து அனுபவிக்கிற இன்பத்தில் நமக்கு விவேக வைராக்கியம் ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஸ்லோகத்தை பகவான் சொல்றார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்ப சொல்றேன் சர்வத்தகா சம்பத்தோதக்கே யாவானு உதப்பானே அர்த்தஹா பெரிய இடத்துல நிறைய ஜலம் இருக்கு ஒரு பெரிய லேக்குன்னு வச்சு மாதிரி அவ்வளோ பெரிய ஜலத்தில் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குன்னே வச்சிருந்தா கூட கிணத்துல இருக்கிற ஜலத்தினுடைய பிரயோஜனம் பெரியளத்தில் இருக்கிற ஜலத்தில் இருக்குது ஆனால் பெரிய குளத்தில் இருக்கிற ஜலத்தோட பிரயோஜனம் கிணத்துல இல்லை கிணத்து ஜலத்தில் இறச்சி குளிக்கலாம் குடிக்கலாம் ஆனால் இங்கே பெரிய அளவில் படகே விடலாம் பெரிய அளவுக்கு இது பயன்படும் அது மாதிரி பிரம்மானந்தத்துக்குள்ளே இந்த உலக ஆனந்தம் எல்லாம் அடங்கி விடுறது ஏன்னா நம்ம அர்த்தகாமத்தில் இருந்து வைராகியம் அடைஞ்சுதானே போகிறோம் இந்த உடம்பை காப்பாற்றுறத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம ஒன்னும் மிஸ் பண்ண போறதில்லை ஆகையினால என்ன சொல்றார் பெரிய அளவில் நீர் பரப்பு இருக்கும் பொழுது கிணற்று நீர்ல என்ன பிரயோஜனமோ அப்படித்தான் விஜானதா பிராமண நல்ல வேதத்தினுடைய தாற்பயத்தை அறிஞ்ச பிராமணனுக்கு கர்மகாண்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் ஞான ஆனந்தத்துக்குள்ள அடங்கி கர்மகாண்டத்தினால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் வெளியில் இருக்கிற விஷயானந்தம் இது அவிஷய ஆத்மானந்தம் அவிஷய ஆத்மானந்தத்தில் விஷயானந்தம் அடங்கிடுறது விஜானதா பிராமணசிய நன்றாக சாஸ்திரத்தை வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணி பார்க்குற ஒரு பண்புள்ளவனுக்கு இடத்துல பிராமணஸ் என்ன விவேக வைராக்கியம் உள்ளவனுக்கு அர்த்தம் சர்வேஷு வேதேஷு தாவான் அர்த்தா எல்லா கர்மகாண்ட பாகத்திலையும் அவ்வளவுதான் பிரயோஜனம் இதுலேருந்து என்ன தெரிகிறது ஞான காண்ட பிரயோஜனம் பூர்ணமானது கர்மகாண்டத்தினுடைய பிரயோஜனம் அபூர்ணமானது எனவே நாம் எதை நோக்கி போகணும்னா கொஞ்ச நாளைக்கு மனசு பக்குவப்படுறதுக்காக முதல்ல ஆரம்ப காலத்துல கொஞ்சம் பலனை விரும்பி கர்மா பண்ணலாம் காலப்போக்கில் இந்த லௌகிக பலனை விட்டுட்டு மன தூய்மை ஞானம் பெறணுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல் புரியணும் என்பதற்காக இந்த ஸ்லோகத்தை அழகாக அற்புதமாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட பகவான் கர்ம யோகத்தினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிவிடுறார் ஆக இந்த ஸ்லோகங்களையெல்லாம் நல்லா மனசில் வாங்கிண்டு ஏதோ வாழ்க்கைக்கு தேவையான லௌகிக காரியங்களை செய்து கொண்டு மற்றபடி நிஷ்காம கர்மத்தை ஈஸ்வர்ப்பண புத்தியோடு பண்ணி மனசை சுத்தப்படுத்தி தகுதி உள்ளவர்களாக நம்மளை ஆக்கிக் கொள்ளணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பண்ற உபதேசம் வாங்கிப்போம் பகவான் நமக்கு அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் செவன் ஜீரோ எயிட் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ் செய்யவும் அறிவோ